நான் சொர்க்கத்தின் வாசலில் நின்றிருந்தேன் அதில் நுழைந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் ஏழைகள் ஆவர் பணக்காரர்கள் உள்ளே நுழைய தடுக்கப்பட்டிருந்தனர் நரகவாசிகள் நரகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர் நான் நரகின் வாசலில் நின்றேன் அதில் நுழைந்தவர்களில் அதிகமானவர்கள் பெண்கள் என்று நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஐந்து ஒன்று ஒன்பது ஆறு முஸ்லிம் இரண்டு ஏழு மூன்று ஆறு